அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு இந்த குரலை ஆழமாக படித்துக் கொண்டிருக்கிறோம் மருள் என்று சொல்லப்படுகிற மோகம் அந்த டெல்யூஷன் நீங்க வேண்டும் டிஸ்கிரிமினேஷன் அதாவது ப்ராப்பரா வாழ்க்கைய பற்றி டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருக்கிறது தெளிவான பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது தான் மருள் அதை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டோம் இந்த மருள் நீங்கணும்னா நம்முடைய கடமைகளை ஒழுங்கா செய்து இறைவனிடத்தில் அன்பு செலுத்தி நல்லவங்களோட பழகினா நமக்கு மருள் நிறைய நீங்கிடும் அதற்கு பிறகு அறியாமையை நீக்கிறது அந்த இருள்னு சொல்லக்கூடிய அறியாமையை நீக்குவதற்கு நன்றாக முறையாக தத்துவ சாஸ்திரங்களை கற்பது அதனால் நமக்கு மாசறு காட்சி ஏற்படும் இப்படியும் கூட சிந்திக்கலாம் மறுள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கம் என்பது வேதாந்த சாஸ்திரத்தில் சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோமே அதாவது விவேகம் வைராகியம் மன ஒருமுகப்பாடு புலநடக்கம் அப்புறம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது அப்புறம் புலநடக்கத்தையும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதையும் தொடர்ந்து கடைபிடிப்பது பெரியோர்கள் உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வது அப்புறம் துன்பங்களிலிருந்து நன்றாக விடுபட வேண்டும் என்கின்ற பெயர் அவாவோடு இருப்பது உண்மையை உணர வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பது மன ஒருமுகப்பாடு இவைகளெல்லாம் மறுள் நீக்கத்தினால கிடைக்கக்கூடியவைகள் ஆக எது நிலையற்றது எது நிலையானது என்கின்ற தெளிந்த அறிவு அதனால் நிலையற்றவைகளில் பற்றற்ற மனப்பான்மை எண்ணங்களிலே ஒரு ஒழுங்கு தரமான அளவான நெறிப்படுத்தப்பட்ட தூய்மையான ஆரோக்கியமான எண்ணங்கள் அதுக்கு தகுந்த புலநடக்கத்தோடு கூடிய வாழ்க்கை அவைகளை இடைவிடாது உறுதியாக பின்பற்றுதல் வாழ்க்கையினுடைய குளிர் வெப்பம் நோய் இன்பத் துன்பங்கள் எல்லாம் குறிப்பாக துன்பங்களை எல்லாம் சகித்து கொள்ளுகிற மனப்பான்மை பெரியோர்களுடைய வார்த்தைகளிலே ஆழ்ந்த நம்பிக்கை அறிவு பொருமான ஆராய்ச்சி செய்த தெளிவான நம்பிக்கை உண்மையை உணர வேண்டும் என்கின்ற பெயர் ஆர்வம் மன ஒருமுகப்பாடு சொன்னதே தான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் இதை இன்னும் நன்றாக புரியட்டுங்கிறதுக்காக மருள் நீக்கத்தினுடைய பயன் இவைகள்லாம் இவைகள்லாம் வந்துவிட்டது என்றால் மருள் நீங்கிவிட்டது என்று அர்த்தம் மாசறு காட்சி அப்படின்னு சொன்னால் நம்முடைய அறிவு பார்வையை தெளிவாக்குறது விருப்பு வெறுப்பற்ற அறியாமை ஐயம் திரிபு அற்ற ஒரு பார்வை அந்த பார்வைக்கு என்ன பண்ணணும்னா நன்றாக கற்க வேண்டும் இனி அடுத்த குரலில் பார்க்கப் போகிறோம் ஆக கற்க வேண்டிய நூல்களை தத்துவ நூல்களை கற்று மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை செய்தோமேயானால் அந்த காட்சி கிடைக்கும் அப்போ இருள்ங்கிறதுக்கு அறியாமைக்கு பதிலாக துன்பம்னு போட்டு அதாவது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள் அந்த இடத்துல ஆரிருள் நரக உலகத்தை குறிக்கும் பெரும் துன்பம் அர்த்தம் துன்பம் பெரும் துன்பம் நீங்கி பேரின்பம் பயக்கும் அப்படியும் அர்த்தம் சொல்லலாம் ஆகவே குழப்பரை நினைச்சுக்க கூடாது ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் மருள் நீக்கம் மாசரு காட்சி அதனால் இருள் நீக்கம் இன்பம் பயத்தல் துன்பம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மனதிலே எப்பொழுதும் ஒரு பேர் ஆனந்தமும் ஊக்கமும் உற்சாகமும் இருந்து கொண்டே இருக்கும் இதை வள்ளுவர் அடுத்த அதிகாரத்திலே சொல்லப்போகிறார் அவா இருத்தல்ல கடைசி குரல் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னு சொல்ல போகிறார் அதாவது அடக்க முடியாத தவிர்க்க முடியாத எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவடையாத இந்த ஆசை என்பதை நீக்கிவிட்டால் பேரா இயற்கை தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பெயர்க்க முடியாத இயற்கையாகிய இன்பத்தை உணரலாம்னு சொல்றார் நாம் தொடர்ந்து நாளை இந்த குரட்பாவையும் அடுத்த குரட்பாவையும் இணைத்து சிந்திப்போம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்கல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்